இவர் உமர் அவர்கள் ஆலோசனை பெறும் நபர்களில் ஒருவர் உமர் அலி அல்லாஹன் அவர்களின் அவையிலும் அவர்களது ஆலோசனை குழுவிலும் இளைஞராக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் குரானை அறிந்தவர்களே இருந்தார்கள் உடனே இவர் அனுமதி கேட்டார் உமர் அலி அல்ல அவர்களும் அனுமதி தந்தார்கள் உயனா நுழைந்ததுமே கத்தாவின் மகனே அல்லாஹின் மீது சத்தியமாக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 அறிவிழிகளை புறக்கணிப்பீராக ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் என்றும் அவர்களில் ஒருவராவார் என்று கூறினார் அவர்கள் அதை மீறவில்லை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹுவின் வேதம் முன் கட்டுப்பட்டவராக இருந்தார்கள் புகாரி நான்கு ஆறு நான்கு இரண்டு